ஏழு அபுகார்கள் அறிவிக்கின்றார்கள் பொய்யன் என்பதற்கு போதுமானதாகும் இன்று நபிசல்லும் அலிகின் அவர்கள் கூறினார்கள் கேட்டதை தீர விசாரித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவற்றில் சில பொய்யும் இருக்கலாம்